ஹதீஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று யபின் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அபு பக் அலி அல்லாஹ் அவர்கள் உமர் அலி அல்லாஹா அவர்கள் ஆகியோர் இரு பெருநாட்களிலும் உரை நிகழ்த்துவதற்கு முன் தொழுபவர்களாக இருந்தனர்